சச்சிதானந்த விோத்தியேதா விநா கிருஷ்ணா நம் தாவதீஸ்வரத்தோயே தமுசீரன் சுச்சார் இதற்கு முன்னாலு சொன்னியா இதுக்கு முதல் ஸ்லோகத்திலிருந்து அதோட தொடர்ச்சி இது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு இந்த நம்முடைய சம்சார வியவகாரங்களுடைய ரகசியங்களெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் தர்மானுஷ்டானம் பண்ணி ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நிஷ்காம தர்மமாக அதை பண்ணி விவேக வைராக்கியங்களை சம்பாதித்து குருக்கிட்ட போய் குரு கிட்ட போய் அத்வைத ஞானத்தை சாஸ்திரத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் விஷயம் பகவானே அதை விளக்கி சொல்லிட்டு வரார் கடைசியாக நம்ம பார்த்த ஸ்லோகத்தில் எதுவரைக்கும் குண வைஷமியம் இருக்கோ அது வரைக்கும் பேதம் இருக்கு எதுவரைக்கும் பேதம் இருக்கோ அது வரைக்கும் அஸ்வதந்திரம் அதாவது பரதந்திரம் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டியிருக்கு அந்யோன்னிய ஆசிரியம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்டர்டிபெண்ட் அப்படின்னு அரிசம் எதுவும் இன்டிபெண்ட்டாக இருக்க முடியாது எல்லாமே இன்டர்டிபெண்ட்டாக இருக்குன்னார் இப்போ என்ன சொல்கிறார் எது வரைக்கும் இந்த டிபெண்டன்ஸ் எது வரைக்கும் இந்த பரதந்திரம் இந்த சார்ந்து இருக்கிறதுங்கிறது இருக்கோ அது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற அந்த ஈஸ்வரங்கிட்டேருந்து பயம் இருக்கும் நாம் பண்ணுற தவறுகளுக்கு தண்டனை கிடைக்குமோ அப்படின்னு கண்டிப்பாக கிடைக்கும் அதுல ஒன்றும் கிடையாது தாவது ஈஸ்வரத்தோ பயம்னு யாவது அசிய அஸ்வதந்திரத்துவம் அஸ்யனா இங்க அர்த்தம் எது வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு ஸ்வதந்திரம் இல்லையோ அது வரைக்கும் ஈஸ்வரங்கிட்ட இருந்து பயம் இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே சொன்னார் எத்தனை நீ எல்லோ உயர்ந்த கர்மாவை பண்ணி எத்தனை தேவதா ஸ்வரூபங்களை அடைஞ்சாலும் கூட பரமேஸ்வரனுக்கு பயப்பட்டுத்தான் கட்டுப்பட்டுத்தான் வாழணும் சுதந்திரம் இல்லை சுதந்திரமா நீ வாழ்ந்துவிட முடியாது பிரம்ம தேவனா இருந்தாலும் சரி பிரம்மனுக்கும் கட்டுப்பாடு இருக்கு பிரம்மனா இருந்தாலும் கட்டுப்படத்தான் வாழணும் அப்படி சொன்னார் அதை திரும்பவும் இங்க சித்தாந்தம் பண்றார் பேத புத்தி வரைக்கும் பயம் இருக்கும் ஜீவேஸ்வர பேத புத்தி இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரங்கிட்டேருந்து ஜீவனுக்கு பயம் இருக்கும் அப்படிங்கிறது விஷயம் உதரமந்தரங்குறுத்தே அத்தத பயம் பவத்தின்னு உபனிஷத்துன்னு சொல்கிறது உன்னையும் பகவானையும் பிரபஞ்சத்தையும் ஜீவர்களையும் வேறு வேறையாக நீ நினச்சியான நிச்சயமாக உனக்கு பயம் இருக்கும் ஆனால் அத்வைதத்தில் அபயம் அத்வைதத்தில் பயப்படுறதுக்கு ரெண்டாவது வஸ்துவே கிடையாது அப்படின்னு அர்த்தம் யகா ஏதத்து சமுபாசீரன் யார் ஒருவன் இந்த கர்மா கர்மபலம் உலகம் வாழ்க்கை இதெல்லாம் பரம சத்தியம் நினைச்சு இதையே எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்னா கடைசியில இன்பம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்புறம் துக்கம்தான் அவர் தே சுச்சார்பித்தாக சந்தா முஹியந்தி தே அவர்களெல்லாம் என்ன சுகம்னு நினைச்சு போய் துக்கத்தோட துக்கமயமாகி விடுவார்கள் சுச்சாங்கிறதுக்கு இந்த இடத்துல சுத்தம்னு அர்த்தம் இல்லை தூய்மைன்னு அர்த்தம் இல்லை இங்கே சுட்சம்னா சுச்சுங்கிற தாத்துலேருந்து சோக்கம்னு வந்திருக்கு அர்ப்பித்தாகனா அதோட தங்களை இன்டிமேட்டாக அசோசியேட் பண்ணிக்கிறது துக்க மயம் ஆயிடுறது ஆகவே இந்த சுச்சார்பித்தாக சந்தகா அவர்கள் சந்தகாங்கிறத சேர்க்கணும் அவர்கள் துன்பத்தோடு முற்றிலும் தங்களை இணைத்து கொண்டவர்களாய் முஹியந்தி இந்த வாழ்க்கையை உண்மை என்று மயங்குகிறார்கள் பொய்யான வாழ்க்கையை உண்மை என்று மயங்கி துன்பத்தையும் உண்மை என்று நினைக்கிறார்கள் வேற்றுமை உண்மை அந்த வேற்றுமையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் உண்மை என்று கருதி மயங்கிப் போகிறார்கள் அவிவேகத்தோடு இருக்கிறார்கள் விவேகம் பண்ணுவதில்லை அப்படின்னு அர்த்தம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் யாவத சாஸ்வதம் தாவதீஸ்வரத்தோபயம் எயேதமுபாசீரன் தே முகியந்திசுச்சார்பிதாக